வீரரால் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிறார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரக வீர வழி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பாசத்தின் உபயதாரர்களான வைஷார்வீதிய திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்கிறோம் கந்தர்வைஹி கத்திய பத்ய வியதிகரித்த வஜோ ஹிருத்யம் அதோத்யவாத்யேகி यो अभिनतो यम ஆகியை யோ நாரை முனி அபி வேதவே ஆசா அபிச்சௌவனம் दिवसकृतो असो உத்தியோய ஓ அத்யா அன்றைக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் அதுல நாலாவது பானா அதிகமா வர்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதினார் இன்னைக்கு தியா அப்படிங்கிற எழுத்து திரும்ப திரும்ப வர்ற மாதிரி ஒரு ஸ்லோகமே இருக்கு ரொம்ப அதிசாமியம் உள்ளவர்களுக்கு தான் இது சாத்தியம் ஒரு மொழியில ரொம்ப நிபுணத்துவம் இருந்தாதான் இந்த மாதிரி சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்ய முடியும் நீங்க சொல்றது புரியல ஏழாவது ஸ்லோகமா இன்னொரு தடவை படிக்கிறேன் கந்தர்வைஹி கத்திய பத்ய விய வச்சோ ஹிருத்யம் ஆத்தோத்யவாத்யி ஆத்யி யோ நாரதாத்யஹி முனிவிஹி அபிநுதோ வேத வேசாத்திய ஆம் புனரபிச்சகம் உத்தியன் உத்தியோதோ தியோஜித்தியோ அசோ அபத்தியானே அத்தியா அதே சொல் நயத்துக்காக போட்டிருக்கிறாங்க அதை உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது வந்து இலக்கணம் தெரிந்தவர்கள் அதை சொல்ல முடியும் அதுக்காக போட்டிருக்கிறாங்க காலமேக புலவர் போன்ற தமிழ் புலவர்கள் வல்லின எழுத்து மட்டுமே வரக்கூடிய சில பாட்டு எழுதுவாங்க மெல்லினை எழுத்து வரக்கூடிய பாட்டு மட்டுமே எழுதுவாங்க இடையினை எழுத்து மட்டுமே வரக்கூடிய பாட்டு எழுதுவாங்க அது ஒரு வித்த அருணகிரிநாதர் பட்டினத்தாரெல்லாம் வந்து சொந்த பாட்டு எழுதுறாங்க இல்லையா அது மாதிரி இது தியா அப்படிங்கிற சொல் எழுத்து அதிகமாய் வரக்கூடிய ஒரு பாட்டு இதுல என்ன சொல்றார் கருத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க சூரியனை கந்தர்வர்கள் பாடல்களாலும் வாத்தியங்களாலும் துதிக்கிறார்கள் எப்படி துதிக்கிறார்கள் நாரதர் தும்புரு முதலிய ஆதிகால முனிவர்கள் சொன்ன வேதவச்சனங்களாலே துதிக்கிறார்கள் அந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது இருளிலிருந்து இந்த பூவுலகம் மறுபடி மீண்டு இளமை அடைகிறது ஆகாசத்தை வெண்மைப்படுத்துகிறது அந்த சூரியனுடைய ஒளி உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் இன்றே இப்பொழுதே போக்கட்டும் இதுதான் அவர் சொல்ற கருத்து இதுல நீங்க கையில் வச்சிருக்கிற புத்தகத்தில் பொழிப்புற போட்டுருக்கிறாங்க ஆனா அந்த பொழிப்புறையெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பரிச்சயம் உள்ளவங்களுக்கு தான் ஈஸியா புரியும் அதை படிச்சு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது அதுக்கு ஒரு உரைபடன்னு போடுற அந்த மாதிரி போட்டுருக்கிறாங்க அதனால நான் இப்ப சொல் சொல்லா சொல்றேன் பாருங்க கந்தர்வைஹி கந்தர்வர்களாலே கந்தர்வர்கள் யாரு வித்யாதரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் கிண்ணறர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய உலகத்திலே இவர்களுக்கு பாட்டு நாட்டியம் நடிப்பு இதெல்லாம் அத்துப்படி சதா அதே பொழுதுபோக்கா இருப்பவர்கள் இன்னும் சொல்ல போனா கந்தர்வர்களுக்கு காமம் அதிகம் என்றும் சொல்லுவார்கள் இந்த ஜென்மத்தில் ரொம்ப பிரபலமான சினிமா நடிகராக ஒருத்தர் வந்தால் ஒருவேளை ஒரு பூர்வ ஜென்மத்தில் கந்தர்வலகத்தில் இருந்திருப்பார் போல் இருக்கு அப்படின்னு கூட நகைச்சுவையாக சொல்றது உண்டு நடிப்பு பாட்டு நாட்டியம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவர் கந்தர்வலகத்தை சேர்ந்தவர் எடுக்கு இந்த கந்தர்பர்களுக்கு பாட்டு நல்லா வருமாதனாலே சூரியனை பாட்டு பாடி துதிக்கிறார்கள் ராகமாக துதிக்கிறார்கள் சிதம்பரத்திலே ஆர்துரா தரிசனத்துக்கு நடராஜ பெருமானை வணங்குகிறவர்கள் நாட்டியாஞ்சலி என்று சொல்லி வணங்குவார்கள் அதாவது பரதநாட்டியத்தின் மூலமாக நடராஜ பெருமானுக்கு வணக்கம் தெரிவிப்பார்கள் வருஷா வருஷம் நடக்கிறது அது இந்த நாட்டினுடைய பிரபலமான நாட்டிய மணிகள்லாம் அங்க வந்து ஆடுவாங்க சித்ரா விசுவேஸ்வரன் அவரம் வந்து இன்னும் யார் யாரோ பிர பிரபலமானவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து ஆடுவார்கள் அதை ஒரு அஞ்சலியாக செய்கிறார்கள் அதுபோல கந்தர்வர்கள் இங்கே சூரிய நாராயணனுக்கு வழிபாட்டை எப்படி செய்கிறார்கள் பாடல் மூலமாகவும் ஆடல் மூலமாகவும் வாத்தியங்கள் மூலமாகவும் செய்கிறார்கள் கந்தர்வைகி கந்தர்வர்களாலே எப்படின்னான கத்திய பத்திய கத்தியன்ன உரை நடை பத்திய பாடல் இயல் இசை அப்படின்னு சொல்ற இயல் இசை நாடகம் முத்தமிழ் சொல்றோம் கத்தியம் வச்சனங்களான சொல்றது இப்ப வந்து ஆழ்வார்களுடைய பாகலன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை இது இயல் இயல் தமிழ் அதை கத்தியமா சொல்றாங்க அதை பத்தியம் கலந்து சொல்கிறார்கள் நாட்டுக்கும் யாம் ஒரு பாட்டுடைய சிலபதிகாரம் எழுதுற போது நடையும் கலந்து வரும் அந்த காலத்தில் தெருக்கூத்து பாத்தீங்கன்னா தெருக்கூத்தினுடைய கதாபாத்திரங்கள் ஒரே நிலையில பேசிக்கிட்டே இருப்பாரு திடீர்னு பாட்டுக்கு தாவுவார் பழைய எம் கே டி பாகதூர் படம்லாம் மனைவியும் பேசிக்கொள்வார்கள் ஒழுங்கா ஒரே நிலையில தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பாகவதர் பாட்டை படிப்பார் பாடு நாடகம்மகமாக பாடல் கத்தியம்னா உரே நடை கத்திய பத்தியரித்த கலந்த மிசிரமான இணைந்த இப்போ சாதமும் சாம்பாரும் கலக்குது இல்லையா பாயசமும் முந்திரி பருப்பும் கலக்குது இல்லையா அது மாதிரி இரண்டு கலந்தால் அதுக்கு வந்து வெற்றிகரித்த சொல்றது கத்தியமும் பத்தியமும் கலந்து வச்சோ ஹிருத்யம் வச்சம் என்றால் வாக்கியங்கள் எப்படிப்பட்ட வசனம் எப்படிப்பட்ட வாக்கியம் அப்படின்னா ஹிருத்ய அப்படிங்கிறார் ஹிருத்திய என்றால் மனசுக்கு ரம்யமான அர்த்தம் ஹிருத் அப்படின்னா இதயம் ஹார்ட் ஹிருத்யம் அப்படின்னு சொன்னா இதயத்துக்கு ரொம்ப பிரியமான இந்தாங்க சார் கூட வந்து உங்களுக்கு ஒரு நூறு பால் கூடவே ஊத்தி இருக்கிறேன் மனசா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றான் பார்க்கறேன் மனசா வாங்கிட்டு போங்கன்னு அர்த்தம் என்ன மனசுக்கு சந்தோஷமா வாங்கிட்டு போங்கன்னு அர்த்தம் கொடுக்கறத கொடுக்கற ஏன் மூஞ்சிய சுரிச்சிட்டு கொடுக்குற நல்ல மனசோட கூடிய அப்படின்னு சொல்றோம்ல அதான் ஹிருத்யா என்றால் மனதிற்கு ரம்யமான வாசகங்கள் அதாவது சில பேர் பாடுவாங்க அந்த பாட்டு பாடுறவங்களுக்கு இனிமையா இருக்கும் கேட்குறவங்களுக்கு கர்ண கடூரமா இருக்கும் நாராசம் பாஞ்ச மாதிரி இருக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு இணையான பாடகரை யாரும் இல்லை அப்படின்னு இவங்க பாட ஆரம்பித்த உடனே எல்லாம் எழுந்து போவாங்க ஏங்க இப்படி எழுந்து போறீங்கன்னா தூரத்துல இருந்து ரசிக்கிறவங்க உங்க இசை வேதகானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய போய்டும் வீடுக்கு அப்படி இல்லை இவங்க கந்தர்வர்கள் பாடுகிற பாட்டு எப்படி இருக்கிறானா அவங்களுக்கும் இனிமையா இருக்கு கேட்கிறவங்களுக்கும் இனிமையா இருக்கு ஹிருத்யா என்றால் காதில் விழுந்து மனசுக்கு ரம்யமாய் இருப்பது ஹிருத்யா இந்த ஜெய விஜயர்கள் சனத்குமாராதிகளாலே சபிக்கப்பட்டார்கள் பகவானுக்கு பகைவர்களாக பிறக்க வேண்டும் என்று மூன்று ஜென்மம் பகவானுக்கு பகைவர்களாக பிறக்க வேண்டும் என்று முதல் ஜென்மமாக ஹிரண்ய கசிப்பு என்று இருவராக பிறந்தார்கள் இரண்டாவது இராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறந்தார்கள் மூன்றாவது சிசுபாலனாகவும் தந்தபக்தரனாகவும் பிறந்தார்கள் இந்த முதல் முறை இரண்ய இரணியசிபுவாகவும் இரண்ய்சனாகவும் பிறந்தபோது அந்த தாய் இருக்கிறாளே யாரு கசிபருடைய முனைவி மனைவி திதி அவளுடைய கர்ப்பத்திலே அந்த இருவரும் நூறு வருடம் இருந்தார்கள் கர்ப்பகாலம் நூறு வருஷ காலம் கர்ப்பகாலம் ஏன்னா அவ்வளவு ராட்சச சக்தி அவங்களுக்கு உருவாகணுங்கிறதுக்காக நூறு வருஷ காலம் இன்குபேஷன் இருந்தது அந்த நூறு வருஷமும் சதா நரிகள் ஓடிக்கிட்டுகிட்டே இருக்குமா ஏண்டான்னா ஒரு அசுர சக்தி பிறக்க போகுது இந்த பூமியில அந்த அபசத்தை அவர்கள் உணர்கிறார்கள் இந்த சுனாமியை கண்டறிவதற்கு என்னென்னமோ எந்திரங்கள்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனா இயற்கையிலேயே கோழிகளுக்கும் வாத்துகளுக்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கடல் வாழ் மீன்களுக்கும் இதை கண்டுபிடிக்கக்கூடிய அடிப்பகுதியில ஏதோ ஒரு சலசலப்பு அவைகள் தறி கட்டு அப்படியும் இப்படியும் ஓடுமா கோழிகள் வாத்துகள்லாம் பறக்குமா கூண்டுக்குள்ள கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறோம் இதுல ஒரு ஆச்சரியம் பாருங்க அமெரிக்கா தேசத்திலே இந்த சுனாமி அறிவிப்புகள் பல ஆண்டுகளாக அன்றாடம் சொல்லப்பட்டு வருதான் இன்னைக்கு இந்த ஏரியாவுல சுனாமி சுனாமின் கடலிலே இதுவரை சுனாமி வந்ததில்லை அதனால சுனாமி அறிவிப்பும் தேவையில்லை இப்பதான் இந்த வருஷம் தான் வந்திருக்கு ஏண்டா அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் இந்தியர்கள் ஒழுங்காகத்தான் இருந்தார்கள் அதனால இந்த பக்கம் சுனாமியே வரல அமெரிக்காவில அவங்க ஆடுன்னு ஆட்டம் தாங்க முடியல டெய்லி காலையில சுனாமி மத்தியானம் சுனாமி ராத்திரி சுனாமி சுத்த பினாமி பேரு ஆனா இங்க இந்தியாவில இப்பதான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆர்ப்பாட்டம் அதிகமாகி விட்டது இந்த இந்த சமுதிரத்துலதான் வந்து சுனாமி வருதுன்னு சொல்றான் அதுபோல அடியிலேயே நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து பிராணிகள் ரியாக்ட் பண்றது போல வரப்போகிற ராட்சச பிறப்பை உணர்ந்து நரிகள் சதா ஊலகிட்டு கொண்டிருக்குமா குதிரைகளும் கழுதைகளும் எப்போ பார்த்தாலும் உதைத்து கொண்டு இப்படியும் அப்படியும் ஓடுமா குதிரைகள் கனைக்குமா அந்த கனைப்பு கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கா தான் ரொம்ப மோசமா இருக்குமா அது மட்டும் இல்ல கோவில்களில் தெய்வ விக்கிரகங்கள்ல கண்ணீர் வடிஞ்சிருக்குமா ஒவ்வொரு நாளும் அர்ச்சகர் கர்ப்பகிரகத்தை திறக்கும்போது பார்த்தா அம்பாள் கண்ணில் ரெண்டு சுட்டு கண்ணீர் சிவபெருமான் கண்ணில் ரெண்டு சுட்டு கண்ணீர் பெருமாள் கண்ணில் ரெண்டு சுட்டு கண்ணீர் எல்லா தெய்வங்களுடைய கண்ணையும் கண்ணீர் ஜோதிடர்களையும் நிமித்திகர்களையும் ஞானிகளை கேட்டா ஏதோ மகா பயங்கரமான அசுர சக்திகள் இந்த உலகத்தில் பிறக்க போகுது எங்க பிறக்க போகுதுன்னு தெரியல யாரு பெற்றெடுக்க போகிறான்னு தெரியல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப பூமி எங்கும் ஒலித்த ஒலியானது காதலிய நாராசம் பாய்ந்தது போல இருந்தது நாராசம்னா ஏதோ உருக்கப்பட்டு ஈயம் நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க நாராசம்னா குத்தூசின்னு அர்த்தம் அந்த காலத்துல ஏட்டை சுவடிகளை எழுதி ஏடுகளை ஒன்னாக்கி ஒரு ஊசியை வச்சு குத்துவான் அதுக்கு பேர் நாராசம்னு சொல்றது நாராயசம் பாய்ந்தது போல பாய்ந்ததுன்னு காவிரி கொடுமைக்கு இனிமை நல்ல பாட்டு காதுக்கு இனிமை நல்ல பாட்டு ஆனா காதுல வந்து இஷ்டமில்லாத ஒரு இசை ஒழுங்குமானா அதுக்கு கர்ண கட்டுரம்னு பேர் கர்ணன்னா காது கட்டுரம் என்றால் கொடுமை காதுக்கு கொடுமையான ஒரு வழியாக அது இருந்தது அப்படி இல்லாம இந்த கந்தர்வர்கள் பாடுகிறார்கள் கந்தர்வர்கள் குரல் எடுத்து பாடினால் அந்த குரல்ல கார்வை இருக்கும் இனிமை இருக்கும் சுருத்திலயமா சுத்தமா பாடுவாங்க கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாஷை விளங்குதா விளங்கலையாங்கிறது பாயிண்ட் இல்லை சங்கராபரணம்னு ஒரு ஒரு படம் எடுத்தார் அதிலுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையா தமிழ்நாட்டில் இருக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களுக்கு அந்த மொழி தெரியாது அதுல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த இசையானது ரொம்ப இனிமையா இருக்கு அப்படி ஹிருத்திய மனதுக்கு இனிமையான ஒலியினால் உரையினால் பாடலால் கந்தர்வர்கள் பாடுகிறார்கள் கந்தர்வைஹி கத்திய பத்திய எதுக்கரித்த வச்சோ ஹிருத்யம் அதாவது உள்ளத்துக்கு ரம்யமானது அடுத்து என்னடானால் இசைக்கப்படும் என்ன இருக்கு வாசிப்பாங்க வாயில் இப்படி வச்சுக்கிட்டு நாக்காலையும் ஒதட்டாலையும் வாசிப்பாங்க லேச கையையும் பயன்படுத்துவாங்க ஆனா சில வாதியங்கள் விரல்களாலதான் பயன்படு அந்த வாதியங்கள் நான்கு வகைப்படும் அவ என்ன ஒன்னு தத்தம் இன்னொன்று விததம் இன்னொன்னு ஆனத்தம் இன்னொன்று சுஷிரம் நான்கு வகை இந்த நான்கு வகையும் என்ன என்ன அப்படின்னு சொன்ன ததம் அப்படிங்கிறது வீணை தம்பூரா போன்ற தந்தி வாக்கியங்கள் வாத்தியங்கள் விததம் அப்படிங்கிறது என்னன்னா ஜால்ரா சதங்கை போல உலோகங்களால் செய்யப்பட்ட வாத்தியங்கள் அடுத்தது ஆனத்தம் அப்படிங்கிறது முரசு மத்தளம் போன்ற வாத்தியங்கள் முரசு என்ன கே தெரியும் உங்களுக்கு ராஜாக்கள் அந்த காலத்தில் அறிவிக்கிற போது முரசு அடிப்பாங்க விரல் தும் தும் தும் நடிகரான மிருதங்கம் அதுக்கெல்லாம் வந்து ஆனந்தம்னு பேரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு அக்டோபர் இரண்டாம் தேதி இந்தியாவிலே தபால் துறை தொடங்கப்பட்டது அப்ப தபால் துறை தொடங்கப்பட்டு இப்ப நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு தபால் துறை தொடங்கப்பட்ட காலத்திலே இந்தியாவுடைய மூளை முடுக்கெல்லாம் தபால்கள் போக வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது சில இடங்களில் வனப்பகுதிகளுக்குள்ளே தபால்காரர் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்போ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போற தபால்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா முரசு ஒன்ன கழுத்தில் கட்டிக்குவாங்களாம் காட்டுகளை போகும்போது முரசு அடிச்சுக்கிட்டே போவாங்களாம் அவங்க கூட வில் அம்பு விடக்கூடிய வனவாசிகள் ரெண்டு பேர் தீப்பதங்களை பிடிச்சிட்டு வருவாங்களாம் எதுக்குன்னா இந்த யானை ஓனாயி புலி சிங்கம் மாதிரி விலங்குகள்லாம் தபால்கார அடிச்சு போட்டுருமே அப்படிங்கிறதுக்காக சிங்கத்துக்கு வீரத்தையும் கொடூரத்தையும் கொடுத்த பகவான் முரசு ஒலியை கேட்டு பயப்படக்கூடிய குணத்தை கொடுத்துருக்கிறான் சிங்கம் புலியவைகள்லாம் வந்து இந்த முரசு தம் கேட்டதுன்னா ஓடிய விடும் அது ஆச்சரியமா இருக்கு இந்த புலி வேட்டைக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஸ்னைப்பர்ஸ் டைகர் ஸ்னைப்பர்ஸ் அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க மிருதங்கம் முதலிய வாத்தியங்களை இசைத்துக் கொண்டு போனால் அந்த சத்தத்தை கேட்டுட்டு புலிகள் ஓடிவிடுகின்றன தீப்பந்தங்களை பார்த்தால் யானைகளும் விரைந்து ஓடுகின்றன காட்டு விலங்குகளுக்கு அது என்னவென்று கணிக்கக்கூடிய அறிவு இல்லை அப்படி இந்த முரசு மத்தளம் போன்றவை ஆனந்தம் என்று சொல்லப்படும் அடுத்தது சுஷிரம்சிரம் என்னா புல்லாங்குழல் நாதஸ்வரம் முதலியவை அதாவது குழல் வாத்தியங்கள் இப்படி விரலால அடைச்சு அடைச்சு விடுறீங்கல்ல அது இப்படி விரல்களாலே இசைக்கப்படும் வாத்தியங்களுக்கு ஆதோத்ய வாத்தியம்னு பேரு ஆத்தோத்திய வாத்தியம் நான்கு வகை நான் சொன்ன இந்த நான்கு வகையும் அதில் அடங்கும் ஆனா இந்த வாத்தியங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சமாகத்தான் அந்த காலத்துல பெரியவங்க நினைச்சாங்க குரல் இல்லாவிட்டால் விரல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுங்க அதாவது இசையில சிறந்தது எதிரான வாய்ப்பாட்டு தான் சிறந்தது உனக்கு குரல் இல்லை வாயை திறந்தா கழுத கத்துற மாதிரி இருக்குதா சரி வேண்டாம் வாய்ப்பாட்டு வேண்டாம் விரலுக்கு வா விரலாலே புல்லாங்குழல் ஊதிப்பார் நாதஸ்வரம் வாசிச்சுப்பார் மிருதங்க அடிச்சுப்பார் அல்லது வீணை வாசிச்சுப்பார் தம்புராடி அப்படின்னு சொல்லி குரல் இல்லையே விரல் என்று பழமொழி சொல்லுவார்கள் அதனால தான் அவங்க முதல்ல என்ன சொல்லிட்டாங்க கத்திய பத்ய வஜகா அதாவது கத்தியத்தினாலும் பத்தியத்தினாலும் வாக்கியங்களை சொல்லி பாடினார்கள் அதான் ஃபர்ஸ்ட் கிரேடு பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்திலே இசை கைங்கரியத்திலே சிறந்தது எதுன்னு சொன்னா பாமாலை ஆழ்வார்கள் எல்லாம் நாயன்மார்கள் எல்லாம் அதுலதான் இறங்கினாங்க அது முடியலேங்கிற போதுதான் இந்த நாதசுரம் மோலம் மற்றதெல்லாம் சொல்றது அதனால முதல்ல கத்திய பத்திய வெற்றிகரித்த வஜோகியம் ஆதோத்ய வாத்திய விரல்களாலே வாசிக்கப்படும் வாத்தியங்களாலே ஆத்யகி ய நாரதாத்யகி முனிபிகி ஆத்ய அப்படின்னு சொன்ன ஆதி என்ற சொல்லிலிருந்து வருது ஆத்யி அதாவது ஆதி காலத்திலே தொடக்க காலத்தில் இருந்த முனிவர்கள் யாரு நாரதாத்யகி முனிபிகி நாரதர் தும்புரு முதலியவர்கள் தான் ரொம்ப அனாதிகாலமா பிரம்மாவுடைய பிரம்மாவுக்கு ரொம்பவும் சாத்விக குணம் தலையெடுத்து போயிருந்த நேரத்திலே தோன்றியவர் மானசபுத்திராய் தோன்றியவர் நாரதர் பிரம்மாவுடைய மானசபுத்திரர் நாரதர் அவர் வந்து சரஸ்வதிய பேருக்கு ஒப்புக்க அம்மானு கூப்பிடுவார் ஏன்னா பிரம்மாவுக்கு மனைவிஸ்தானத்துல அந்த அம்மா இருக்கிறதுனால நாரதர் சரஸ்வதி அம்மா வயிற்றுல பத்து மாசம் இருந்து வந்தவர் இல்லை பிரம்மாவுடைய மானசபுத்திரவர் மனோ சிருஷ்டி அவர் ஆதிகாலத்தை சேர்ந்தவர் அதான் ஆத்யேகி ஆதிகால நாரதாத்யேகி நாரதர் தும்புரு முதலிய முனிபிகி முனிவர்களாலேதா அபிநுதான் யாரு சூரியன் துதிக்கப்படுகிறார் இந்த நாரதர் தும்புரு முதலிய முனிவர்கள் எப்படி துதித்தார்களான் வேத வேத்யேகி வேதங்களால் சொல்லப்பட்ட வசனங்களாலே பகவானை புகழும்போது இத வந்து சாதாரண ஒரு சினிமா கவிஞரோ அல்லது புது கவிஞரோ பகவானுடைய முழு திறமையை சொல்லிட முடியாது அதை சொல்றதுக்கு வேதங்களால தான் முடியும் அதனால தான் அதை சாஸ்திரம்னு சொன்னான் மனிதர்களாலே உணர முடியாதவற்றை வேத ரிஷிகள் உணர்ந்து சொல்லி அப்படி வேத பிரதிபாத்தியம் அதாவது வேதங்களாலே அறியப்படுகிறவன் அந்த வேதம் எப்படி சொல்லுது அவன அனந்தகா அச்சுதஹா அமோகஹா அஜயஹா அப்படின்னு பலவிதமாக அவனை புகழ்ந்து சொல்லுது அப்படிப்பட்ட வாக்கியங்களாலே வார்த்தைகளாலே வேத வேத்தியி விபித்திய வந்து விபித்திய அப்படின்னு சொன்ன சாதாரணமா பிரித்துன்னு அர்த்தம் நல்ல உட்பொருளை சொல்ல சிந்தித்து பிரித்து சிந்தித்து உள்ளூரை பார்க்கறது ஆய்ந்து அறிஞ்சு பார்க்கறதுக்கு பேரு விபித்தியாங்கிறது அதாவது சும்மா பொட்ட நெட்டுருவா வேற சமாச்சாரம் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ல வாய்ப்பாடு ஒரு நொண்ணு இரண்டு ரெண்டு நாலுன்னு சொல்றாங்களே இதுக்கெல்லாம் வந்து என்னப்பா காரணம் ஏன் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டுன்னு சொல்றியே ஏன் மூணு இன்ட்டு நாலு பதினொன்றுன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா எங்க வாதியார் இப்படி தாங்க சொல்லி கொடுத்தாரு மூணு இன்ட்டு நாலு தாங்க ஏன் இருக்குன்னா அந்த வாய்ப்பாடு அச்சடிச்சவன போய் கேளுங்க எங்கள் வாதியாரை போய் கேளுங்க வாஜியார போய் கேட்டா எங்க வாஜியார் எனக்கு அப்படி தாங்க சொல்லி கொடுத்தாரு மூணு இட்டு நாலு பன்னிரண்டு தாங்க பதினொன்னு இல்லைங்க ஏன் இல்லைன்னு கேட்டா எனக்கு போயிடுவாங்க யாருமே ஒரு கணித மேத ராமானுஜத்தை கேட்டா அவரு சொல்லுவாரு மூணு இட்டு நாலு பன்னிரெண்டுன்னு சொன்ன நான்கு என்ற உறுப்படியை மூன்று முறை எழுதி பாருங்கள் அல்லது மூன்று என்ற உறுப்படியை நான்கு முறை எழுதி பாருங்கள் அதை கூட்டி பாருங்கள் அல்லது ஒவ்வொன்றையும் ஒன்னா எழுதி பாருங்க கூட்டி பாருங்க எத்தனை வருது பன்னிரெண்டு அதனால பனிரெண்டு பதினொன்று இல்லை அப்படிமா அப்போது அடிப்படையான அணுக்களாலே கூட்டி பார்க்குற போது ஒவ்வொரு வாய்ப்பாட்டுக்கும் இது எக்ஸ்பிளனேஷன் வருது அதுக்கு பேர் தான் விபித்தியாகிறது பிரித்து சிந்தித்து பார்த்து படிக்கிறது இந்த ஜப்பான் நாட்டு குழந்தைகள்லாம் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பது நாள்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போகுதான் உலகத்திலேயே ஜப்பான் நாட்டு குழந்தைகள் அதிக நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகுதான் அமெரிக்காவில் நூற்றி எண்பது நாள் தான் போகுது மற்ற நாடுகள் எல்லாம் வந்து நிறைய லீவு விடுறாங்க அதாவது ஒரு வருஷம் படிக்கிறான்னு பேர் இப்போ நாலாம் கிளாஸ் ஒரு வருஷம் படிக்கிறான்னு பேரே தவிர குவார்டர்லி லீவு ஆஃபியர்லி லீவு முழு பரிச்சை லீவு அப்புறம் பாரதியார் பிறந்தா லீவு எம்ஜிஆர் பிறந்தா லீவு இந்திரா காந்தி பிறந்தா லீவு லீவு லீவுன்னு எல்லாம் கழிச்சு பார்த்து மிட்டம் லீவுன்னு வைக்கிறோம் அதாவது குவார்டர்லிக்கும் ஆஃப் ஏலிக்கும் இடையில ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சு அதுக்கு ஒரு லீவு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு உலகத்திலேயே அதிக நாள் போற பிள்ளைகள் ஜப்பானிய குழந்தைகள் தான் அதனாலதான் ஜப்பானிய குழந்தைகள் மிகவும் திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அந்த நாடு வந்து விஞ்ஞானத்துல ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறுவதற்கு அது ஒரு காரணம் ஹீரோஷிமா நாகசாக குண்டு போட்டு தரமட்டமாக்கிட்டான் ஆனா அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா முன்னுக்கு வந்துட்டாங்க என்று சொல்லுவார்கள் அமெரிக்க நாட்டு குழந்தைகளை ஸ்டூப்பிட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து போன இந்தியர்கள் சொல்லுகிறார்கள் அவங்களுக்கு தோலுதான் வெள்ளையே தவிர அறிவு சுத்தமாக வெள்ள அங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள் இப்படி பிரித்து பார்த்து ஆழ்ந்து கற்க கூடியத விபித்ய அப்படின்னு சொல்லுற சிந்தித்து பார்த்து அப்படி நம் முன்னோர்களும் படித்தார்கள் நம்முடைய நாட்டிலே முன்னோர்கள் முனிவர்கள்லாம் அப்படி இருந்தாங்க அதனால எல்லாருக்கும் எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா ஒரு தடவை அக்பரும் பீர்பாலும் பேசி அக்பர் சொன்னார வைத்திய சாஸ்திரத்தை படித்த வைத்தியர்கள் நம்ம நாட்டுல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்திய நாட்டுடைய தன்மை என்னன்னா கால் வைத்தியம் அரை வைத்தியம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அப்ப அவர் சொன்னார நீ இந்தியா மேல உள்ள பத்து நாள் நீ இந்தியன்னு இல்லையா அப்படின்னாராம் சரி ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி அக்பரும் பீர்பாலும் அரண்மனை விட்டு புறப்பட்டார்கள் பீர்பால் என்ன பண்ணாரு நல்லா இருக்கிற நெத்தியில ஒரு கட்டு போட்டு கட்டு போட்டுக்கிட்டு எதிர வர்றவங்க என்ன கட்டு தலைவலிங்க அரண்மனையிலிருந்து திரும்பி வரதுக்குள்ள முப்பத்தி ரெண்டு பேர் வைத்தியம் முப்பத்தி ரெண்டு விதமான வைத்தியம் சொல்லிட்டான் அப்படி சொன்னவன் ஒருத்தம் கூட வைத்தியம் கிடையாது எல்லாம் சராசரி மனிதன் தான் அப்போ அக்பர் பாத்தார நீ சொல்றது வாஸ்தவம் தானப்பா இந்த நாட்டுல கைப்பக்குவமான நாட்டு வைத்தியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அல்ஜிபுரா படிக்கிறதான் இந்த காலத்துல வந்துருச்சு அந்த காலத்துல அப்படி கல்வினா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கற்பது கல்வி கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான் கொஞ்சம் வைத்தியம் கொஞ்சம் ஜோசியம் கொஞ்சம் மாந்திரிகம் கொஞ்சம் சாஸ்திரம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கவிதை கொஞ்சம் வேதம் எல்லாம் படிச்சு சொல்லி கொடுத்தாங்க அதனாலே அந்த காலத்தில் இருந்தவர்கள் வேதத்தை கூட ஓரளவு எடுத்து சொல்ல வல்லவர்களாக இருந்தார்கள் அதான் வேத வேத்தியி வேத வசனங்களாலே விபித்திய நன்கு ஆழ்ந்த கல்வியோடு சொல்லப்பட்ட அந்த வசனங்களை இந்த கந்தர்வர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்து ஆசாத்திய அபத்தியதே அப்படின்னு ரெண்டு வார்த்தை வருதுங்க இந்த ஆசாத்தியனாலும் அடைந்துன்னு அர்த்தம் ஆபத்தியத்தையினால அடைந்து பொருளுக்கு போய் சேரும் உலகமானது ஒளியை அடைகிறது ஆபத்தியத்தை ஒளியை அடைந்ததுனாலே இந்த பூமியானது ஒரு யவனத்தை இளமையை அடைகிறதுங்கிற அது ரெண்டாவது அடைந்து அதை தொடர்ந்து படிச்சுப்பாரு ஆசாத்திய ஆபத்தியத்தே எம் எம்னா எந்த சூரியனை எந்த சூரியனை கந்தர்வர்கள் புகழ்கிறார்களோ எந்த சூரியனை நாரதாதி முனிவர்கள் வேதவசனங்களாலே புகழ்ந்திருக்கிறார்களோ அப்படின்னு சொல்ற புனரபி புனரபி அப்படின்னு சொன்ன மீண்டும் அர்த்தம் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சங்கராச்சாரியார் சொல்லி பாடிய கேள்விப்பட்டிருப்பீங்க புனரபி என்றால் கடந்த பனிரெண்டு மணி நேரமாக இந்த உலகமானது இருட்டிலே விழுந்து கிடக்கிறது மனிதன் அலங்கோலமாக படுத்து கிடக்கிறான் மனுஷன் வந்து தன்னுடைய சுயநிலையிலே இருக்கிறது இந்த ராத்திரி நேரத்துலதான் பகல்ல போறான் ஏதாவது ஒரு நடிப்பிலே அவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான் வீட்டுல இருக்கிற போது கூட யாராவது வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஓரளவு அலங்காரத்தோட சுதாரிப்போட இருக்கிறான் ராத்திரியில படுத்து தூங்குகிற போதுதான் தன்னுடைய சுய ரூபமெல்லாம் வெளிப்படும்படியாக கைகள் ரெண்டையும் விட்டு கால் ரெண்டையும் அகல பரப்பி வாயை பிளந்து கொண்டு தூங்குகிறான் அலங்கோல நிலையை அடைந்து அந்த அலங்கோல நிலை மாறி மறுபடி பகல்ல அவன் ஸ்டடி ஆகணும் அதான் புனரப்பிணா இந்த உலகமானது இரவு முழுக்க அலங்கோலமாக இருந்து இப்போ தான் மறுபடியும் அது இளமையை அடைகிறதுங்கிறார் கல்கத்தாவிலலாம் வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கதவை போட்டிட்டு பிறப்பிட்றதுக்கு முன்னால வீட்டுக்குள்ள வீரவை திறந்து செயலர்களெல்லாம் அலங்கோலமாக அப்படி இப்படி விட்டு வீசி எரிஞ்சுட்டு பிறப்பிட்டு போகிறாங்கண்ணா ஏன்னா கல்கத்தாவில் திருட்டு ரொம்ப ஜாஸ்தி கல்கத்தாவில் நீங்கள் எப்பேற்பட்ட பூட்டு போட்டிங்கனாலும் சரி அதை திறக்கிறதுக்கு ஆள் தான் ஒரு பூட்டை பார்த்த மாத்திரத்தில் இந்த சாவி அதுக்கு பொருந்துங்கிறத அதை ட்ரை பண்ணாமலே கண்டுபிடிக்கக்கூடிய கெட்டிக்காரங்கிறான் அதனால் நிச்சயமாக திருடர்கள் வருவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அப்படி வருகிற திருடர்கள் அந்த வீடு அலங்கோலமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம போல ஒரு திருடன் இப்போ தான் வந்துட்டு போயிருக்கான் போல்றதுக்கு இந்த வீட்டில் திருடருக்கு ஒன்று இரண்டு ஆண்டு போயிடுவான் இதுக்காக வீட்டு வீட்டு வெளியே போகிறவங்கலாம் ஞாபகமாக வீட்டை அலங்கோலப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் பார்த்தேன் அங்கே நக்சல் பார்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள் அவங்க வந்து ஊர்ல இருந்து திரும்பி வந்தோடனே மறுபடி வீட்டை ஒழுங்குபடுத்தி சுத்தமாக வைக்கவாங்க அதான் புனரபி இரவு முழுக்க அலங்கோலமாக கிடந்த இந்த உலகமானது மறுபடி புனரப்பீச்சத்து இந்த உலகமானது யவ்வனம் எவ்வனம் என்றால் இழமை யுவ அவஸ்தைங்கிறது எவ்வனம் இது வந்து ராத்திரிபுரம் உலகம் கழவனாயி போச்சா திடீர்னு எவ்வனம்ங்கிறாரு அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல யவ்வனம் என்ற இளமை சொல்லுக்கு என்ன பொருள் கொள்ளணும்னு சொன்ன புது உற்சாகத்தோடு ஒரு வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடிய புத்துணர்ச்சியோடு அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும் அதான் ராவணனை கொன்றுட்டு ராமன் திரும்பும் போது பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் இறங்குறான் ஏன்னா இவ இங்கிருந்து போகும்போது யாரெல்லாம் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கினானோ அவங்களெல்லாம் திரும்பி அங்கிருந்து வரும்போது அந்தந்த ஆசிரமத்தில் நிறுத்தி நன்றி சொல்லிட்டு காரியம் முடிஞ்சு போச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக பரத்வாஜி ஆசிரமத்தில் இறங்குறான் அந்த பரதவாஜ ஆசிரமத்தில் இறங்குற போது நாரதவ மணிவர் அங்க வர்றாரு நாரவ மணிவருக்கு அவர் தூங்குறதுலாம் கிடையாது யார் யார பார்த்து என்னென்ன காரியத்தை முடிக்கணுங்கிறது அப்பப்ப ஒரு தவள்கார சொல்லிட்டே இருப்பார் அங்க பரத்வாஜிய ஆசிரமத்தில் இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து ராமா நீ வந்து உன்னுடைய அவதார காலம் சீக்கிரம் முடிய போகுது இல்லையா நீ நினைக்கிற மாதிரி ராட்சசர்கள் எல்லாரும் செத்து போயிடல ராவணனை நீ கொன்றதுனாலே கோபமடைந்த சில ராட்சசர்கள் பூமிக்கடியிலும் கடலுக்கடியிலும் ஒளிந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நீ அழிக்க வேண்டியது கடமை உதாரணமாக இரத்த பிந்து ரத்தாக்ஷன் என்று சில ராட்சஸர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவர்களையும் நீ அழித்து விட்டு ஒரேடியா ஊருக்கு திரும்பி போ அவசரமா போகாதே அப்படின்னு அப்போ ராமர் சொல்ற நான் ஏற்கனவே வச்ச கெடு முடிஞ்சிருச்சு பரதன் என்ன சொன்னா அண்ணா கரெக்டா என்ன இருப்பேன் வருஷம் பூர்த்தி உடனே நீ வந்தா பாப்பேன் வரலையா பதினாலு வருஷம் முடிஞ்சு ஒரு மணி நேரம் ஆனாலும் நான் தீ வளர்த்து குதிச்சு உயிரை விட்டுடுவேன் என்னால பதினாலு வருஷத்துக்கு மேல உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னான் சில பேர் பேசிக்கிறாங்களே நீ இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்கவே முடியாது உன்னை பார்க்காமல் நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ காஷ்மீருக்கு ஓடி போயிடுவான் ஒன்பது மாசம் கழிச்சு வருவான் அந்த மாதிரி இல்லை சொன்னா சொன்னபடி செய்யறவன் அதனால அவன் தீவிரத்து குதிச்சாலும் குதிச்சிருவான் நான் போகணும் அப்படின்ன அப்ப நாரதர் சொல்றாரு அப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு அதுக்கு இருக்கவே இருக்கிறார் ஆஞ்சநேயர் வந்து முதல்ல அந்த சமஹாரத்தை என் சார்பில் அனுமான் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பண்ணி நாரதர்கிட்ட கேட்டுக்கோ அந்த ரத்த எங்க இருக்கிறான் ரத்தாட்சன் எங்க இருக்கிறான்னு கேட்டுட்டு அவர் போய் சம்ஹாரம் பண்ணிருந்தார் அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாரு சுவாமி நான் உங்களுக்கு தூதனாக சேவகனாக ரதமாக தான் இருந்திருக்கிறேன் இப்போ என்ன தனியால அனுப்புறீர்களே நீங்க பார்த்து செய்ய வேண்டிய சம்ஹாரத்தை நான் போய் செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறார் அப்போ ராமர் சொல்றார் நம்முடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு முப்பத்தி கோடி தேவர்கள் உனக்கு உதவி செய்வாங்கப்பா அப்படிங்கிறார் கிருஷ்ணனா இருந்தா மாட்டான் நான் உன் கூடவே வந்து காரியத்தை முடிச்சு வைக்கிறேன்டாமான் ராமன் என்ன சொல்லுவான் நான் இந்த அவதாரத்துல என்ன மனுஷனா தான் நினைச்சிருக்கிறேன் என்னுடைய அமானுஷமான சக்தியெல்லாம் நான் காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான் சோ மனிதன் என்ற நிலைமையிலே அவன் முப்பத்தொம்பு கோடி தேவர்களுக்கு ஜாட காட்டுறான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உடனே சிவபெருமான் தோன்றி ஆஞ்சநேயருக்கு என்னுடைய நெற்றிக்கண்ணை உனக்கு தருகிறேன் உனக்கு ரொம்ப டேஞ்சர்னா அந்த கண்ணை திறந்து விடு ஒரே நெருப்பா வரும் அப்படின்ட்டு பிரம்மா ஒரு கபாலத்தை கொடுக்குறார் அந்த கபாலமானது எதிர்கொண்டு ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி வாங்கும் இப்படி எல்லா தெய்வர்களும் இவர் விஷ்ணு வந்து சங்கு சக்கரத்தை கொடுக்குறாரு நீ வச்சுக்கோ அப்படின்னு சுவாமி சங்கு சக்கரமெல்லாம் இயந்திரத்துக்கு பாக்கியம் உண்டாவேன் இந்த யுத்தத்துக்கு அவை தேவைப்படும் வச்சுக்கோன்னு சகல தேவர்களும் அவரவருடைய ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் அனுமர் கேட்கிறார் எனக்கு இருக்கிறது ரெண்டு கை ரெண்டு காலு ஒரு வாலு இவ்வளவையும் நான் எங்க வச்சுக்கிறத அப்படின்னு அப்ப தேவர்கள் என்ன சொல்றாங்க உனக்கு இப்போதைக்கு பத்து கை முளைக்கிட்டோம் பத்து கையிலையும் இந்த ஆயுதங்களை தாங்கிக்கும் பிரதான ஆயுதங்கள் மற்ற ஆயுதங்கள் உன்னை சுற்றி மறைமுகமாக வரும் எப்போ தேவைப்படுதோ உனக்கு அப்போ இது உருவாகும் என்று சொல்ல அவரதோடு போய் அந்த ரத்த பிந்துவையும் ரத்தாட்சனையும் அழித்து விட்டு வெற்றிகரமாக திரும்பி வர்றார் திரும்பி அந்த சமுதிரத்தை தாண்டி இந்த பக்கம் வரும்போது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியினாலே ஒரு இடத்துல இறங்குறார் அதை தான் இப்போ நீங்கள்லாம் வந்து அனந்தமங்கலம்னு சொல்றீங்க அவர் ரொம்ப சந்தோஷமாக வெற்றியோடு இறங்கினதுனால அந்த இடத்துக்கு பேர் ஆனந்த மங்கலம்னு அவர் ஆனந்தமாக மங்களமான செய்தியை பகவான்கிட்ட சொல்றதுக்காக அங்கே இறங்கி தங்கினாராம் அந்த ஆனந்த இப்போ குரு மாறி அனந்தமங்கலம் என்று ஆகிவிட்டது இதை வந்து இந்த நாகப்பட்டினத்துக்கும் மாயபுரத்துக்கும் இடையில இந்த திருக்கடையூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆனா இந்த ஏரியா ஜனங்களுக்கு நான் அதை சொல்ல வேண்டியதுல அனந்தமங்கல ஆஞ்சநேயர் ரொம்ப பிரபலம் தான் அவரை போய் சேவிச்சா யுத்தத்திலே வெற்றி கிட்டும் கோர்ட்ல கேஸ் ஜெயிக்கும் எதிரி படுத்து போவான்னு சொல்லுவாங்க அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கோலத்தில் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்க்கலாம் ஆனா இப்படி பத்து கரங்களோட நெற்றிக்கண்ணோட சிவபெருமானுடைய சங்கு சாரி விஷ்ணுடைய சங்கு சக்கரத்தையும் மற்ற தெய்வங்களுடைய ஆயுதங்களையும் ஏந்திய வண்ணமாக அந்த இடத்துல பார்க்கலாம் அவருடைய மூர்த்தியை வடித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் இப்போ அவர் எவ்வளவு ஆஞ்சநேயராக அங்கு காட்சி அளிக்கிறார் எவ்வளவு ஆஞ்சநேயர்ன்னு அது வரைக்கும் கிழவனா அந்த வெற்றியிலே கழிப்படைந்து உற்சாகமாக புத்துணர்ச்சியோடு மிக சந்தோஷமா இருக்கிறார் அதான் ஜெகத் யவ்வனம் இந்த உலகமானது யவ்வனத்தை அடைந்து சத்ய சத்ய அப்படின்னு சொன்ன இப்பொழுது அதாவது சூரியன் உதிக்கிற இப்பொழுதே உங்களுக்கு எல்லாம் நடக்கட்டும் சூரியன் உதித்த உடனேயே உங்களுக்கு ஒளி கிடைக்கிறதுக்கு சத்தியங்கிறது இப்பொழுதே நடக்க வேண்டும் சொல்றாங்கல்ல அது மாதிரி இன்று இப்பொழுது அப்படின்னு சொல்லும் போது இப்போ அதனுடைய கனகனத்தினைய உணர்றதுக்கு நான் என்ன சொல்லணும் இப்போ ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க ஏன்னா ஒரு நிமிட நேரத்தில் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு நிமிஷத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஒன்னு ரெண்டு விஷயம் ஒரு நிமிஷத்துல நூத்தி குழந்தைகள் பிறக்கின்றன ஏழு மணி ஆரம்பிக்கிறேன் ஏழு ஒன்னாயிடுச்சு நூத்தி பதினாலு பிறந்துருச்சு உலகம் போறான் அடுத்து நூறு பேர் சாகிறார்கள் அப்ப கழிச்சு பாத்தீங்கன்னா பதினாலு பேர் எக்ஸஸ் நூறு பேர் சாகிறார்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ள நூத்தி பதினான்கு குழந்தைகள் பிறக்கின்றன அதை விட ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா உலகெங்கிலும் அறுபது லட்சம் சிகரெட்டுகள் புகைக்கப்படுகின்றன ஒரு நிமிஷத்துல அறுபது லட்சம் சிகரெட்டு காலி ஆகுது சிகரெட்டு மட்டுமா காலியாகுது அதை குடிக்கிறவனும் காலி ஆகிறான் அதோட நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் பெர்னா வந்து சிகரெட்டுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டா ஒரு முனையிலே நெருப்பு இருக்கும் மறுமுனையில ஒரு முட்டாளிருப்பான் அதுக்கு பேர் சிகரெட் அப்படின்னா கொடுமையை மற்றவர்களுக்கு உணர்த்துறதுக்கு அப்படி சொன்னார் சிகரெட் கோச்சுக்காதீங்க நல்லதுக்காக பெரியவங்க சொன்னாங்க அது என் சொந்த வாக்கியம் இல்லை நான் எடுத்து சொல்றேன் இப்படி ஒரு நிமிஷ நேரத்தில் இவ்வளவு சம்பவங்கள் நடக்கின்றன ஒரு வினாடியிலே ஒரு குழந்தை பிறக்குதுன்றான் அப்படி வினாடி காலக்கணக்கிலே வினாடி என்பது ரொம்ப புறக்கணிக்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் இல்ல ஒரு வினாடியிலே எத்தனையோ பாக்டீரியாக்கள் உற்பத்தியாகின்றன லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் உற்பத்தியாகின்றன எத்தனையோ கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் அழிகின்றன எத்தனையோ மீன் குஞ்சுகள் பிறக்கின்றன மீன் குஞ்சுகள் சாகின்றன எத்தனையோ கற்பழிப்புகள் எத்தனையோ கொலைகள் எங்கெங்கையோ என்னென்னவோ நடக்குது அவ்வளவையும் ஜீவ நாடகமாக நடத்தி கொண்டு அந்த ஜெகநாடக சூத்திரதாரிய கண்கள் இரண்டையும் விரித்து பார்த்து கொண்டு இந்த உலக ரீலையை நடத்தி கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு ஊழி என்பது ஒரு கணம் போலே போய் கொண்டிருக்கிறது அவனுடைய அனந்த சேனத்துக்கு பொருள் அதுதான் என்று சொல்லுவார்கள் இந்த நாடகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டு அந்த ஆனந்தத்துல அவருடைய கண்களை அரை அரை தூக்கமாக மூடிக்கொண்டு ஆதிசேஷனை மேலப்படுத்திருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க அவ்வளவு நடக்குது அதனாலே காலத்திலே கொஞ்சம் ஒரு வினாடி போயிட்டா கூட உங்களுக்கு பெரிய நஷ்டம் வரும் இப்பொழுதே இன்றே இப்பொழுதே உங்களுக்கு நல்லது நடக்கணும் சத்திய அடுத்து உத்தியன்னு உத்தியன்னு மேலே எழும்பக்கூடியன்னு அர்த்தம் அதாவது சூரியன் கீழிருந்து மேல எழும்புறான் உதய சூரியன் அது எதை காட்டுகிறதுனா நம்முடைய அமிழ்ந்து கிடக்கக்கூடிய உற்சாகம் மேல எழும்புகிறது சூரியன் உதிக்க உதிக்க உணர்ச்சிகளும் மேல எழும்புகின்றன சோகத்தில் இருக்கிறவங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க என் இதயம் ரொம்ப பாரமா இருக்கு சந்தோஷமா சோகமா இருக்கிறவன் என்ன அப்படின்னு அதை சொல்ல மாட்டாங்க ஏன் தெரியுமா சோகத்தை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் அது என்னன்னு சோகமா இருக்கிற போது என்னமோ ஒன்னு அழுத்துற மாதிரி ஒரு நங்கூரம் போட்டு கப்பலை ஓட விடாம தடுக்கிற மாதிரி வெயிட்டா இருக்கும் அதனால சந்தோஷப்படுகிறவன் துள்ளி குதிப்பான் சோகத்தில் இருக்கிறவன் சோம்பி அவனுடைய நடமாட்டத்தை பார்க்க முடியாது ஒரு கவிஞர் புது கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம்னு அவரு சந்தோஷமா இருங்கிறதுக்கு கவலையை உதறுங்கிறதுக்கு ரெண்டு பேரும் எழுதினார் நண்பா கவலை என்ன நீ கட்டி கொண்ட மனைவியா ஒட்டி கொண்ட புய்தானே தட்டி விட்டு நடமாடு அப்படிங்கிறார் கவலைங்கிறது நீ பிறக்கும் வந்ததா நீயா ஏற்படுத்திக்கிட்டே குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற போதே ஒரு நாளைக்கு நூறு வரவு சிரிக்கும் தூங்கிக்கிட்டே சிரிக்கும் பல்லு முளைக்காத குழந்தைகளை பாருங்க, ஏன் சிரிக்குதுன்னா அதுக்கு கவலைனா என்னன்னே தெரியாது தூக்கத்தில் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் அது பார்க்குது தேவதைகள் வந்து பேசுவதாக பெரியவர்கள் சொல்லுவார்கள் அழுகைங்கிறது எப்படா ஏற்படுதுன்னா பல்லு முளைச்சு பேச்சு வந்து விவரம் தெரிஞ்சு உலகம்னா என்னென்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற போது எல்லா கவலையும் சேர்ந்து வருது அதனாலே இந்த கவலை நீங்கிய மனிதன் களிப்போடு மேலெழிந்து குதிக்கிறான் அதான் சொன்னார் இவர் வந்து உத்தியன்னு மேலே எழும்புகின்ற அப்படிங்கிறார் அதான் இந்த தலைச்சங்காடுன்னு ஒரு மாயவரத்துக்கு பக்கத்துல இருக்கு மாயவரம் டு தரங்கம்பாடி ரூட்ல தலைச்சங்காடு ஒரு பெருமாள் கோவில் இருக்காங்க அந்த கோவில்ல ஒரு விசேஷம் வேற எந்த கோவில் நீங்க பார்க்க முடியாத விசேஷம் என்னன்னா அங்கே தாயார் சன்னதி செங்கமலவல்லி தாயார் இருக்காரு அந்த நின்ற கோலத்திலே காட்சி அடைக்கிறார் எந்த வைஷ்ணவ கோவில்லையும் பிராட்டியை வந்து தனி சன்னதியில நின்ற கோலமாய் பார்க்க முடியாது அமர்ந்த கோலமாக தான் பார்ப்பீங்க கர்ப்ப நின்ற கோலத்தில் இருப்பார் நடுவில் பெருமாள் நிற்பார் ரெண்டு பகமும் பூதேவி ஸ்ரீதேவி நின்ற கோலமாக பார்க்கலாம் தனி சன்னதியிலே தாயாரை பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த கோலமாக தான் உற்சவமூர்த்தியும் இருக்கும் உட்கார்ந்த கோலமாக தான் மூலவரும் இருக்கும் இந்த ஒரு கோவிலில் மட்டும் நின்ற கோலமா என்னடா காரணம் அப்படின்னு கேட்டால் பக்தருக்கு அருள்வதிலே துரிதமாக செயல்படுகிறவள் திருமங்கார் அந்த பக்கம்லாம் செவித்த இடம் அது அப்படி உற்சாகமாக பக்தர்களுக்கு அருள் செய்கிறவள் அதனால மகாலட்சுமி கிட்ட நீங்க ஒரு ஸ்பீடு பார்க்கணும்னா தலைச்சங்காடு போங்க அப்படின்னு அந்த காலத்துல பெரியவங்க சொல்லு அது போல சத்திய உஜ்ஜன் மேலெழுந்து அடுத்து உத்தியோத உத்தியோத என்றால் ஒளி பிரகாசம் சூரியனுடைய ஒளி சூரியனுடைய ஒளி வந்து மேலிருந்து பாக்குற போது நமக்கு நல்லா தெரியுது அவன் மேல எழும்ப எழும்ப எல்லோரும் பார்க்கிறார்கள் அவன் கீழே இருக்கு இருக்க அவனுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் ரீச் ஆக மாட்டேன் ஆறு மாடி கட்டடத்து மறைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றான் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் வைக்கிறாங்களே அதை ஏன் உயரத்துல வைக்கிறாங்க ஏன் தரையில இருந்து லைட் சுத்த வைக்க வேண்டிதானே உயரத்துல இருந்தா தான் தூரத்துல வர்ற கப்பலுக்கு அது தெரியும் அதுக்காக இந்த கலங்கர விளக்கத்தை நீங்க போனீங்கன்னா எத்தனை பேட்டரி நூத்துக்கணக்கான பேட்டரி இருக்கும் அந்த பல்பு இருக்கு அந்த பல்புக்கு பின்னால ரிஃப்ளக்ட் ஆகும் வச்சிருப்பான் அந்த பல்புடைய வெளிச்சத்தை வாங்கி தொலைதூரம் அடிக்கிறதுக்குன்னு ஒரு பின்பக்கம் கண்ணாடி வச்சிருப்பான் அந்த கண்ணாடி உலகத்திலேயே மூணு நாட்டுல தான் கிடைக்குது இங்கிலாந்து பிரான்சு ஸ்வீடன் இந்த மூணு நாட்டுல ரொம்ப விலை அதிகமான கண்ணாடி அதனுடைய பராமரிப்பு செலவு எவ்வளவுன்னா எந்த அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை அதாவது இந்திய அரசாங்கம் இந்திய நாட்டு கலங்கர விளக்கத்தினுடைய பராமரிப்பு செலவு ஏற்றுக்கொள்ளாது அதே மாதிரி அமெரிக்க நாடு அமெரிக்க நாட்டு கலங்கர விளக்கத்தின் பராமரிப்பு செலவு ஏற்றுக்காது அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேக்குறீங்களா அந்த வழியா வர்ற ஒவ்வொரு கப்பலுக்கும் டேக்ஸ் ஏன்னா ஒரு கப்பல் அந்த வழியா போச்சுன்னா ஒரு கப்பலுடைய வெயிட் எவ்வளவுன்னு கணக்கு பார்த்து ஒரு டன்னுக்கு இவ்வளவு கட்டணம் நீங்க கலைஞர விளக்கத்தை அந்த ஊருக்கு நீங்க ஒரு தடவை பே பண்ற கட்டணம் ஒரு மாசத்துக்கு தான் வரும் அடுத்த மாசம் இந்த நீங்க காரை கொண்டு போனீங்கன்னா எங்கேயாவது பார்க்கிங் பண்ணீங்கப்பல்களிடமிருந்து வசூலிக்கப்படும் ஒவ்வொரு நாட்டு கலங்கரை விளக்கமும் இயங்குகிறது இது ஒரு பெரிய ரகசியம் பல பேருக்கு தெரியாது எதுக்காக கலங்கரை விளக்கம் உயரத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா உயர்மிருந்து பாக்குற போது தூரத்துல வர்ற கப்பலுக்கு எளிதான் தெரியும் அது சூரியன் உதிக்கும் போது அடிமட்டத்தில் இருக்கிறான் அவன் வந்து உத்தியன்ன உத்யாத மேலெழும்பி உயரமாக ஒளி பரப்புகிற போது என்னடா ஆகுதுன்னா அப்படின்னா பிரகாசப்படுத்தப்பட்டால் பிரகாசப்படுத்தப்பட்ட அந்த ஆகாசம் முழுக்க உங்களுக்கு வெளிச்சம் வரணும்னா நீங்க கோடி விளக்கு ஏத்தனாலும் முடியுமா பேட்டிலேட்டு வேணா அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பத்து செல்லு டார்ச் லைட்டர் வச்சுக்கிட்டு எல்லாரும் ராத்துல அடிப்போம் வானத்தை நோக்கி உலகம் மொத்த ஜனத்தொகையும் அடிச்சாலும் வானம் வெள்ளையாகுமா ஆகாது ஒரு சூரியன் வந்தா அவ்வளவு உயிருட்டு எங்கேயோ ஓடி போகுது அது என்னன்னா சூரியனுக்குள்ளே இருக்கிற அக்னியனுடைய தன்மை அதனால்தான் தங்கத்திலே அக்னி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் வந்து அக்னி அம்சம் உண்டு தங்கத்துக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு தங்கத்துக்கும் அக்னிக்கும் சம்பந்தம் உண்டு அதனாலே தங்கத்தை நீங்க தெய்வத்துக்கு கவசமாக சாத்தினால் உங்க வாழ்க்கையில ஒழி வரும்னு சொல்றது அதுக்காக நாங்க அவ்வளவு தங்கத்துக்கு எங்க போறது இப்ப கிருஷ்ணதேவராயர் ஒவ்வொரு யுத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு இடைக்கெட துலாபரமா தங்கத்தை திருப்பதி பெருமாள் கொடுத்தாரு அதை வச்சு அவங்க கூறைய பூரா தங்கம்மா போட்டாங்க நமக்கு முடியுமா என்ன செய்யலாம் மிஞ்சி போனா ஒரு மூக்குத்தையை கழட்டி போடலாம் எங்க திருப்பதி உண்டியில் ஒரு மோதிரத்தை கழட்டி போடலாம் ஓ உலையில கழட்டி போடலாம் அவங்க அவங்க சக்திக்கு அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படி தங்கத்துக்கு பகவான் ரொம்பவே அருள் செய்கிறான்னு சொல்லி இருக்கிறாங்க காரணம் என்னன்னா தங்கமானது இப்படி அக்னி அம்சமாக தூய ஆபரணமாக மங்கள பொருளாக திருமகளை ஆகர்ஷிக்க கூடியதாக இருக்கிறதாக சொல்றாங்க உலகம்பூவா இருக்கிற தங்கத்தினுடைய மொத்த வெயிட் வந்து பதினோரு ஆயிரம் டன் ஒரு டன்னு ஆயிரம் கிலோ பதினோரு ஆயிரம் டன் அவ்வளவு தங்கம் எங்க இருக்கு நம்ம வீட்டுல காணாம எங்க எங்கேயும் இருக்குன்றாங்க அப்படின்னா அப்படி கணக்கு எடுத்திருக்கிறார்கள் என்ன கேட்டா இன்னும் அதிக தங்கம் இருக்கு ஏன்னா ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் பழைய காலத்துல ராஜாக்கள் கதையெல்லாம் படிச்சு பாருங்க இந்த காலத்து இருக்க மாதிரி ஐநூறு நோட்டு நூறாவது கிடையாது எல்லாம் நாணயம் போறான் தங்கம்தான் ஆம்பளை உடம்பு போறான் தங்கம் தான் உடம்பு போறான் தங்கம் தான் தூண்களுக்கெல்லாம் தங்கமாக கவசம் போட்டிருக்கிறார்கள் அதான் பட்டினத்தார காலத்தில் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க அந்த ஊர் ராஜா வந்து இந்த செட்டியார்களை பார்த்துட்டா அவங்க வீட்டுலாம் வந்து திண்ணையில தூண்களுக்கெல்லாம் வெளியில கவசம் போட்டிருந்தாங்கன்னா நம்ம ராஜா கோபம் வந்துருச்சு அரண்மனையில் தான் தூண்களுக்கு வெள்ளியில் கவசம் போட்டிருக்கோம் இவங்க வைசியர்கள் குடிமக்கள் இவங்க வந்து தூணில் வந்து வெள்ளி கவசம் போடுறதான்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்து இந்த வெள்ளி கவசத்தெல்லாம் உடனடியாக நீக்கி அரண்மனை கோணம் சேர்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டான் உடனே எல்லாம் மரணம் போய் சேர்த்துட்டாங்க ஒரு மூணு நாள் கழித்து ஒரு திருப்தியோடு வந்தான் இப்போ எல்லா தூணு நிர்வாணமாக இருக்கும் நம்ம அரண்மனை தூண் மட்டும்தான் வெளியில் இருக்கணும்னு வந்து பார்த்தா எல்லா தூணுக்கும் தங்கத்தில் கவசம் போட்டிருக்கோம் முதலையாவது வெளியில் போட்டிருந்தானு இப்போ எல்லா தூணுக்கும் வந்து தங்கத்தில் போட்டிருக்கான் அதனாலதான் அவளுக்கு நாட்டு கோட்டை செட்டியாருன்னு பேர் வந்துதான் அதாவது ஒரு நாட்டுக்கு கோட்டை கட்டுற மாதிரி வீட்டுக்கு கோட்டை கட்டி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதுரை கமலா தியேட்டர் ஓனர் வி என் ஒருத்தர் அவர் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு தக்கார் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா இங்கே நாட்டு கோட்டை செட்டியாரெல்லாம் இங்கிருந்து ரங்கோனுக்கு போவாங்க ஒரு வருஷம் தங்கி இருப்பாங்க சம்பாதிப்பாங்க வருவாங்க வீட்டினுடைய முன்கட்ட கட்டுவாங்க ஒரு ரெண்டு மாசம் இருப்பாங்க மறுபடி போவாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வருவாங்க நடுக்கட்ட கட்டுவாங்க இப்படி அஞ்சு வருஷம் இந்த வீட்டை கட்டி முடிச்சா என்ன ஆகுமா வீட்டினுடைய கொல்ல பக்கத்துல முன்வாசலுக்கு போகணும்னா சைக்கிள்ல தான் போகணும் அவ்வளவு தூரமா இருக்கும் அது மாதிரி வீடுகளையும் காமிக்கிறாங்க அப்போ அவ்வளவு தூரம் செல்வம் செழிப்பு நிறைந்த நாடாக இருந்தது வீடுகள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அண்டா நிறையா தங்க நாணயங்கள் இருந்ததாக சிலப்பத்தி காலத்துல ராஜா கிட்டே இல்ல சராசரி குடிமக்கள்கிட்டே இருக்குமா அவ்வளவு தங்க எங்க போச்சு யாரும் அப்பர் லெவல்ல எடுத்துக்கிட்டா எல்லாம் கீழே இருக்கு அது மறுபடி மேல வரணும்னா பூஸ்துதி படிக்கணும் வேதாந்த தேசிகர் பூஸ்துதினு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறார் அந்த ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகம் வருது எங்களுடைய முன்னோர்கள் புதைத்து வைத்த தங்கத்தை எல்லாம் தாயே உள்ள இழுத்து கொண்டு வைத்திருக்கிறாயே நீ அருள் செய்து அவற்றை எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து மேலே அனுப்ப கூடாதா அப்படின்னு கேட்கிற அவருக்காக அந்த அனுப்பினான் ஒரு தடவை ஒரு ஏழை பிராமணன் கல்யாணத்துக்கு வேணும்னு கேட்டபோது தங்கமா கொட்டித்தான் அதனால நீங்க ஒழுங்கா ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி இதெல்லாம் படிச்சீங்கன்னா தங்கம் மேல இருந்து வரலாம் கீழ இருந்து வரலாம் சைட்ல இருந்து வரலாம் எங்கே இருந்தாலும் வரலாம் அதனால இப்ப பதினோராம் என்ன கேட்டா அது ஒரு புவர் நியூஸ் தான் இன்னும் அதிகமான தங்கம் நம்ம பூமியில இருக்கு அப்போ இங்கே பாருங்க உத்தியோத ஜோதித ஜோதி பிரகாசப்படுத்தப்பட்ட ஆகாசம் என்ன பண்ணுற அழிக்கட்டும் சம்ஹாரம் பண்ணட்டும் அப்படின்னு ஜெது சம்ஹாரம் பண்ணட்டும் எதை உங்க பாவங்களை உங்க கஷ்டங்களை உங்க துன்பத்தை உங்க கெட்ட காலத்தை அழிக்கட்டும் அப்படிங்கிற ஜெதுவுன சம்ஹாரம் பண்றது சாதாரணமா பாத்தீங்கன்னா முயலகன் என்ற ஒரு ராட்சசனை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சிற்பங்கள் பார்ப்பீங்க மகிஷாசுரம் மருதினி வந்து மகிஷாசுரம் கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி பார்ப்பீங்க இந்த நெருப்பு கோழி இருக்குதே நெருப்பு கோழி வந்து நூற்றி ஐம்பது கிலோ வெயிட் ஒம்போது அடி உயரம் ஓடிச்சுனா எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா அப்படி ஓடுறபோது அதனுடைய காலில் எந்த மனுஷன் மிதிப்பட்டாலும் மனுஷன் செத்து போவானோம் கோழி மிதிச்சு மனுஷன் ஜாகிறான் பாருங்கள் ஆப்பிரிக்காவில் நெருப்பு கோழி எல்லாம் அப்படிப்பட்டது அதனால நீங்கள் கோழி நினைச்சு நீங்கள் பாட்டு குறுகால போனீங்கன்னாக்கும் அவ்வளோதான் போட்டு தெளிகிறோம் அதுதான் இந்த சூரிய ஒளியானது தன் காலடியிலே போட்டு மிதித்து உங்கள் பாவங்களை உங்கள் துன்பங்களை நசிக்க செய்யட்டும் ஜது யாருடான திவச சூரியனுக்கு பெயர் திவசான நாள் டே கிருத்தகானா உண்டாக்குகிறவன் நாளை உண்டாக்குகிறவன் யாரு சூரியன் தானே உதிக்கிறதா நாள் உண்டாகுது இல்லையா இப்போ மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஒரு திவசம் ரெண்டு திவசம் மூணு திவசம் சொல்லுவாங்க திவசம்னா நாளுக்கு மலையாளத்துல இப்பவும் திவசம்னு தான் பேரு நம்ம ஊர்ல திவசம்னு அர்த்தம் வேற என்னடான எங்க அம்மாவுக்கு தேவசம் அப்படின்னு அதான் ஒரு ஊழிய சுவாமிநாதையர் நகைச்சுவையா ஒரு எழுதினார் ஒரு புஸ்தகம் ஒருத்தர் இருந்தாராம் ஒரு புலவரு அவர் தலையில ஒரு சுமைய சுமந்துக்கிட்டு போறார் என்னன்னா அவர் மனைவிக்கு தேவசத்துக்கு அப்போ எதிர ஒருத்தர் வந்து இது என்ன தலையில சும்ம அப்படின்னு அவர் சொன்னாரா தலை விதிவசம் அப்படின்னா தலைவி திவசம் தலைவினா மனைவி மனைவிக்கு திவசம் எல்லாம் தலை விதிவசம் தலை விதிவசம் என் தலை விதி அப்படி ஆயி நான் உயிர் கேள்வி அவ போயிட்டா நான் இப்படி தூக்கிட்டாலே சிராதத்துக்கு தர்ப்பணத்துக்கு அப்படின்ட்டு அது மாதிரி திவசங்கிறது நம்ம வேற இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சங்க தமிழ்ல வந்து நாற்றத்துழாய் அப்படிங்கிறான் நறுமணம் உள்ளது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க யாரோ ஒரு அன்பரை பார்த்து நீங்க கிட்ட வந்தோடனே நாற்றம் அருமையா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா அவர் எப்படி கோச்சிக்குவாரு நான் என்ன சாக்கரையில் அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கேன் யோ இனையா அப்படி சொல்ற அப்படி நாற்றம்னு சங்க இலக்கியத்தில் நறுமணம்னு அர்த்தங்க அப்படின்னு விளக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிதான் வாங்கணும் அது மாதிரி இங்கே திவசம் என்ற சொல் மலையாளத்திலே நாள் என்ற பொருள் இன்றும் விளங்குகிறது அதே மாதிரி ஆணம்னு ஒரு வார்த்தை ஆனம்ங்கிறது செந்தமிழ்ச்சொல் ஆணம் என்றால் சோத்துக்கு ஊத்திக்கிற போது குழம்பு கொழம்புக்கு ஆணம்னு பேரு இப்போ திண்டுக்கல் பக்கம் போனீங்கன்னா கிராமத்துல இருந்தா இன்னப்பும் வீட்டில இருந்தா ஆனம்னு கேட்பாங்க ஆனா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆனம்னா யாருக்கும் ஒன்னும் தெரியமா பக்கம் போங்க ஆனம்னா கொழம்பு தான் நீங்க மலையாளி கேட்டு பாருங்க ஆனம் என்றாலும் கொழும்பு இந்த சூழ்நிலை அங்க போயிருக்கு சில சொற்கள் பிரதேசங்கள் மாறி உலவுகின்றன அப்போ திவச கிருத்து நாளை உற்பத்தி பண்ணுகிறவன் சூரியன் திவச கிருத்தோ அசௌ அசவுன்னா இந்த இப்படிப்பட்ட இந்த சூரியன் என்ன பண்ணணும்ன அவத்தியானி அவத்தியானின பாவங்கள் உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது அவத்தியானிங்கிறதுக்கு பாபகர்மா அப்படின்னு அர்த்தம் பாபகர்மா என்றால் உங்களுடைய கஷ்டம் நீங்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்றத விட அந்த கஷ்டத்துக்கு காரணமான பாபகர்மா நீங்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணினா அதுதான் அறிவுடைமையான ஆசீர்வாதம் உங்கள் துன்பம் போகட்டும்னு அல்லோபத்தி மருந்து சாப்பிடுற மாதிரி என்னடான டாக்டர் நெத்தியில ஒரு கட்டி வந்துருக்குன்னு அவர் ஒரு கேப்சூல் எழுதி கொடுப்பாரு அந்த கட்டி உடனே அமுங்கிடும் ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா முதுகுல அது வந்து பக்கம் வீங்கிக்கும் டாக்டர் இந்த பக்கம் ஒரு கட்டி வந்துருச்சு வேற மருந்து கொடுக்குறேன் அது அமுக்குனா அப்புறம் கால முழங்கால ஒரு கட்டி வரும் என்ன டாக்டர் ஒரு பக்கம் அமைகி ஒரு பக்கம் சைக்கிள் டூப் மாதிரி எங்கிட்ட அமுங்கன்னா அங்கிட்டு விரிதே என்ன செய்தி அப்படின்னா அதுல உங்க உடம்புல கம்ப்ளைண்ட் தான் ஆனா அதையே நீங்க நாட்டு போய் சொன்னீங்கன்னா இந்த கட்டிக்கு காரணம் ரூட்டை கண்டுபிடிக்கணுங்க இவர் கட்டிக்குன்னு சொல்லி இந்த அப்சஷனுக்கு மருந்து கொடுக்குறாரு ஆனா உங்க உடம்புல சூடு அதிகமா போச்சு உஷ்ணம் அதிகமா இருந்தா ஒரு பக்கம் அமுக்கனா மறுபக்கம் கட்டி வரதான் செய்யும் இந்த மாத்திரை சாப்பிட சாப்பிட உஷ்ணம் தான் அதனால சூட்டை தணிக்கணும் வெண்ணையில சில சத்து சாப்பிடுங்க ரெண்டே நாளில் சரியா போயிடும் எந்த பக்கமும் சைடு எஃபெக்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்றேன் அது மாதிரி ஒரு துன்பத்தை நீக்கிறத விட அந்த துன்பத்துக்கு காரணமான பாவகர் போக்குறது நல்லது ஒருத்தன் ஐயா எனக்கு பசிக்குதுன்றான் அவனுக்கு நீங்க சாப்பாட்டுக்கு பதினஞ்சு ரூபா கொடுக்கறதை விட இந்த பசிக்கு காரணமாகிய வறுமைக்கு காரணமாகிய பாபகர்மா அவன் ஒண்ணு இல்லையா அதை போக்குறதுக்கிடையே நான் உனக்கு இப்ப சோறு போடுறேன் நான் வேணாங்கல இல்லேன்னு சொல்லல ஆனா நான் விஷ்ணு சேகரி நான் புஸ்தகம் தரேன் டெய்லி காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை படி இனிமே இந்த மாதிரி அடுத்தவண்ட கையேந்திர மாதிரி வராது உனக்கு இனி பசி இல்லாம நீ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ அவன் கேட்டுட்டு என்னமோ சொல்றான் யா கோயிலில் கத்துற மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா அதை வாங்கி படிக்கிறான் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை என்ன ஆகுதுனா எதிர் வீட்டுக்காரர் சொல்றாருப்பா நீ இப்படி சும்மாவே இருக்கிறியே நான் ஒரு மளியம் கடை வச்சிருக்கேன் நேரு வீதியில கொஞ்சம் இடுபடியால் வேலை செய்ய உனக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டுறேன் ஒரு மாசத்துக்கு கை செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கையில் கொடுத்துட்றேன் வாயன் அப்படின்னு கூப்பிடுறாரு போயாச்சு இப்போ என்னாச்சு நான் அந்த ஒரு வேலைக்கு சோறு போட்டவன் பசியை போக்குறதை விட அந்த பசி வர்றதுக்கு காரணமாக சொல்லுவான் ஒரு மீனை ஒருத்தனுக்கு கொடுக்கறதை விட மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்துக்கொடு அதுதான் சிறந்த உதவி மீனை கொடுத்து அந்த வேலைக்கு போயிடுவான் மீன் பிடிக்க கத்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கைக்கு அது ஒரு தொழிலா போச்சு அது மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் போகட்டும்னு சொல்லல உங்கள் கஷ்டங்களுக்கு காரணமாகிய பாவகரமாக போகட்டும்ங்கிற அதான் அவத்தியானி அவத்யானின துன்பங்களுக்கு காரணமாகிய பாவங்கள் வஹா வகிறது வகங்கிறதும் அத்தியங்கிறதும் சேர்ந்து ஓத்யான்னு வந்திருக்கு வக உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன நீங்கள் தான் எடுத்தவர்கள் மனித ஜென்மம் ரொம்ப அதிர்ஷ்டமான ஜென்மம் அதை சொன்னா அவளுக்கு கோபம் வரும் நாங்க எவ்வளவு துரதிருஷ்டும் மாண்டதாக நாங்கள் செத்து ஒழிச்சா தேவையான நினைச்சுட்டு மனிதர்களை பத்தி சொல்ல போனா நான் மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் மல்லாக்கப்படுத்து முதுகெலும்பினாலே படுத்துக்கொண்டு தூங்கக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரே உயிரினம் மனிதன் தான் இந்த நாயு பூனை கூட இப்படி மல்லாக்கப்படுத்துக்கிட்டு நாலு காலம் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இயங்குவோம் அவ்வளவுதான் ஆனா அப்படியே தூங்காதது ஆனா மனுஷனை நீங்க வந்து சாம்கள் மட்டும் நெய்யிருப்பான் ரயில்ல வேகமா முண்டி அடிச்சு போய் படுத்துருவாங்கல படுத்தான்னு அந்த ரயில் இங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா திருப்பதி வரைக்கும் அப்படியே படுத்திருப்பான் திருப்பதி வந்தோட இறங்கும் போது ரொம்ப ஆனந்தமான தூக்கம் பா என்ன கனவு திருப்பதி வர்றதுக்கு முன்னாலே லட்டு சாப்பிடுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு இப்படி ஒரு பாக்கியத்தை பகவான் மனுஷன் ஒருத்தனுக்கு தான் கொடுத்திருக்கிறான் யானை இப்படி படுக்க முடியுமா நினைச்சு பாருங்க யானை அவ்வளவு பெரிய சரீரத்தை தூக்கிக்கிட்டு முதுகல படுத்து கால்நாளையும் தூக்கிச்சுனா எப்படி இருக்கும் தர்பூச மாதிரி வெடிச்சிடும் அது வயிறு அது மாதிரி எந்த பிராணியுமே தூங்க முடியாது பகவான் மனுஷன் ஒருத்தனுக்கு தான் ரெண்டு கையை நீளமா கொடுத்துருக்கிறான் ஒரு குழந்தையை தூக்கலாம் கட்டி அணைக்கலாம் ஒரு கையால சாப்பிடலாம் ஒரு கையால சொறியலாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் செய்யலாம் மனிதனாலே செய்ய முடிகிற சில அங்க அசைவுகளை எந்த விலங்குமே உலகத்துல செய்ய முடியாது கொரில்லா குரங்கு கூட செய்ய முடியாது கொரில்லா குரங்கு வந்து கோபத்துல நிமிர்ந்து நிக்கிற போது பார்த்தா மனுஷமா தெரியும் ஆனா அது நார்மலா நடக்கிற போது நாலு காலதான் நடக்கும் அது ரெண்டு கால நடக்கிறது இல்லை ஆனா மனுஷனுக்கு எவ்வளவு வசதிகள் கொடுத்துருக்குறான் இந்த ரெண்டு பாதம் பாருங்க சும்மா ஒரு ஜன நீளம் தான் இருக்கு அது எம்மாம்பரிய உடம்பை தாங்குது சாப்பிட்டு அவங்க கும்பு வீங்கிடறான் அப்பவும் அந்த ரெண்டு பாதம் தாங்குது ஒல்லியா இருந்தாலும் அந்த ரெண்டு பாதம் தாங்குது இப்ப சில சவறு சாயுதன் சொல்லி சப்போர்ட்டுக்கு ஒரு செவரு கட்டுறாங்க அந்த மாதிரி குண்டான மனுஷங்களுக்கு எல்லாம் நாலு ஏதாவது முளைக்குதா இல்ல யாராவது சப்போர்ட் கொடுக்குறாங்களா அந்த ரெண்டு பாதத்தால் அதை நடக்க முடியுது இல்லையா இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இந்த மனித உடம்புல இருக்கு அதனாலதான் அரிது அரிது மானிடராதல் அரிது இன்பத்தை அனுபவிப்பதற்காக பிறந்த பிறவிகளே ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் இந்த ஆண்டவனுடைய படைப்பில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள்லையும் மனுஷன் ஒருத்தம் தான் சிரேஷ்டமான இன்பத்தை அனுபவிக்க முடியும் தேவர்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய இன்பங்கள் மனுஷனுக்கு தான் உண்டு அப்படி இருக்க அந்த ஏன் துன்பப்படுகிறீர்கள் உங்கள் துன்பத்துக்கு காரணமான இந்த பாவகர்மாக்கள் போய் ஒழியட்டும் என்று இப்பவே போகட்டும் ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் பண்றார் சார் ஆறு மாசமா வேலை இல்லாம அவதிப்பட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன் எப்படி ஆசீர்வாதம் பண்ணும் வேலை கிடைச்சிடும் கிடைச்சிருச்சு போயிட்டு வா அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லாம இவர் சொல்ற கவலைப்படாதே இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள உனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்க ஏன் சார் என்ன அப்படி சொல்றீங்க நேற்று தான் ஒரு ஜோசியர் சொன்னாரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கிடைச்சிருன்னு நீங்க தள்ளி போட்டுருவீங்க போல இருக்கேன் உங்க வாக்கு மையமையினால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற பேரு ஆறு மாசம் கழிச்சு தான் கிடைக்கும் போல இருக்கேன் சொல்றது சொல்றீங்க உருப்படியா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பான் அதனால இவர் என்ன சொல்றார் தன் அருள் வாக்குல தோஷம் ஒன்றும் வரக்கூடாதுன்னு அதிக இன்றே நடக்கட்டும் என்று சொல்றார் இன்னொரு முறை படிக்கிறேன் பாருங்க गंधर्व ग्यति वचो हृदय आथ्य आद्य यो नारदाद मुनि अभिन वेद वेद विभि् आसाद आपद पुनरपी च जगद्यौवनम सद उद्यन उद्योत द्योति जौदिवसोस वो अद्या இதை முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்புங்க நம்ம செட்டி கோயில் பட்டாச்சாரியார் வந்து இந்த கோவில் அர்ச்சகம் பார்க்குறாரே தவிர அவருடைய சொந்த ஊர் பெரம்பை பெரம்பைங்கிறது வானூர் பக்கத்தில் இருக்குது அதாவது நீங்கள் இந்த கோபாலங்கடை தெருன்னு சொல்லுவாங்க நீங்கள் இது மூலக்குளம் பக்கம் போனீங்கன்னா டீச்சர்ஸ் காலனின்னு ஒரு இடம் இருக்கும் அப்படி நேராக போனீங்கன்னா இந்திராகாந்தி சிலை இருக்கு இல்லையா இந்திரா காந்தி சிலை நிறைய முதுகு பக்கமாக நேராக போனீங்கன்னா அந்த பெரம்பைங்கிற ஊர் வரும் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலில் தான் நம்ம செட்டி கோயில் பட்டருடைய தகப்பனார் கைங்கறி பண்ணியிருந்தார் இப்போ கதவுட அவரை கூப்பிட்ட இவர் டெய்லியாக பேருந்து வர போய் வழக்கேற்றிட்டு அந்த கோவிலுக்கு அதில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் தேவஸ்தானுன்னு பேர் ஏதோ திருப்பணி செய்கிறாங்க போல இருக்கு அதுக்கு உங்களால் நன்கொடை கொடுத்தா உங்களுக்கும் புண்ணியமாகச்சு கோவிலுக்கும் கைங்கரியமாகச்சுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இப்போ உங்களுக்கெல்லாம் கொடுக்குறார் அதை படித்து ஏதோ நீங்கள் உங்களால் அவர் பட்டர் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கோவில் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துவார் உங்களுக்கும் புண்ணியம் இன்றைய உபயோதாரர்களான வைஷால்பீதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலூர் புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இந்த சூரிய சதுரிகளாக சந்திப்போம் அதுவரை மற்ற சொற்பொழிவோர் வியாழக்கிழமை சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராமாயணம் தனிசுபகம் சனிக்கிழமை லட்சுமி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகசரநாமம் நடைபெறும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதுரிகளாக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்னார்